ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தை கணமுய்ஷாயே நம நேநமியா Shri Krishna கர்மயோகத்தினுடைய பிரபாவம் மகிமை சிறப்பு பெருமை இதை பற்றி சொல்ல தொடங்குகிறார் இந்த கர்மயோகம் என்பதை நாம் சற்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு பகவான் மனசு வாக்கு காயம் அதாவது உள்ளம் பேசுற சக்தி உரையும்பாங்க தமிழில் அப்புறம் உடல் இந்த மூன்று அவயவங்களையும் கொடுத்துருக்கார் இதை கொண்டு நாம் செயல் புரிகிறோம் நமக்கு வாழ்க்கையில் சில விஷயங்களை அடையணும்னு ஆசை இருக்குது அந்த ஆசையின் காரணமாக தூண்டப்பட்டு நாம் செயல் புரிகிறோம் சாஸ்திரம் இதை வந்து நெறிப்படுத்தியிருக்கு நிறைய பேர் எப்படி நாம் செயல் புரிஞ்சிக்கிட்டு இருக்கோங்கிறத பற்றி கூட எவ்வளோ தூரம் சிந்திக்கிறார்கள் என்பதை பற்றி யோசிக்கத்தான் வாணும் ஆக இந்த உடம்பில் இருக்கிற ஜீவர்களாகிய நமக்கு மனசு வாக்கு காயம் அப்படின்னு மூன்று செயல் புரிவதற்கான கரணங்களை பகவான் கொடுத்திருக்கிறார் ஆக இந்த மூன்று கரணங்களையும் கொண்டு தான் நாம் செயல் புரிகிறோம் இதுக்கு பலன் கிடைக்கிறது வாழ்க்கையில் புலநின்பப் பொருள்கள் அடையப்படுகின்றன புலநின்பங்களை நாம் அனுபவிக்கிறோம் ஆக இந்த கர்மத்தை நாம் செய்கிற போது சாஸ்திரத்தில் ஸ்ரத்த இல்லாதவர்கள் பொருளுக்காக புலநின்பத்துக்காக வேலை செய்கிறார்கள் வேதங்களில் நம்முடைய மதசாஸ்திரங்களில் ஸ்ரத்தை உள்ளவர்கள் தர்மத்தோட உலகியல் பொருள்களை பெற்று உலகியல் இன்பங்களை தூக்க வேண்டும் என்று ஓரளவு அறிந்து செயல் புரிகிறார்கள் அதுவும் சாஸ்திரியானம் இருந்தால் தான் வெறுமனே ஏதோ பழக்க வழக்கத்தினால் பண்ணுறதுனால இது வந்து தாத்தா செஞ்சார் அவங்க செஞ்சார் அப்படின்னு நாம் செய்கிறதெல்லாம் வேறு விஷயம் பழக்க வழக்கமும் ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் அறிவுபூர்வமாக இருக்கணும் அறிவுபூர்வமாக செயல்பட்டால் அந்த பழக்க வழக்கங்களுக்கு ஒரு ஒரு ஜீவன் ஒரு உயிர்த்தன்மை இருக்க முடியும் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா நீ உலக சுகத்தை விரும்பு தப்பு கிடையாது நீ நிறைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை சம்பாதி புல அனுபவி ஆனால் தர்மமாக நீ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது ஆகவே தர்மத்தோடு நாம் கர்மத்தை பண்ணி அதனால் நம்ம பொருளையும் சுகத்தையும் அனுபவித்தோமான அது தோஷம் கிடையாது அது குற்றம் அப்படி நாம் செயல் புரியறதுக்கு பேர் சகாம தர்மானுஷ்டானம் அப்படின்னு பேர் யார் ஒருவன் சாஸ்திரங்களில் ஸ்ரத்த வச்சு சாஸ்திரம் சொன்னபடி வாழணும்னு நினைக்கிறானோ இவ்வுலக இன்பங்களை விரும்பியும் வாழலாம் இறந்ததுக்கு பிறகு சொர்க்கம் முதலான சுகங்களையும் அனுபவிக்கலாம் அதுக்காக சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட புண்ணிய காரியங்கள் விளக்கப்பட்டதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எதெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சு அதனால் அடையிற புண்ணியத்தை கொண்டு உலக பொருள்களையும் சுகத்தையும் அனுபவிக்கிறது இதுக்கு பேர் சகாம தர்மானுஷ்டானம் அப்படின்னு பேர் கடவுளை சார்ந்திருந்து இங்கே எல்லா இடத்துலையும் ஈஸ்வர பக்தி ரொம்ப முக்கியம் இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அருள்கின்ற ஆண்டவனுடைய சார்ந்திருந்து தான் நம்ம எந்த புண்ணிய கர்மத்தையும் செய்யணும் பாபகர்மம் செய்யாமல் புண்ணிய கர்மத்தை செய்யணும் அதுக்கு பேர் சகாம தர்மாநுஷ்டானம்னு பேர் ஆனால் அந்த புண்ணியத்தினுடைய பலனால் நமக்கு காலப்போக்கில் மனப்பக்குவம் வந்து இந்த பொருளுக்காகவும் புல நான் என்னத்துக்கு கர்மங்களை பண்ணணும் ஏன்னா இது எனக்கு முழுமையான சுகத்தை கொடுக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற ஒரு விவேகம் தானாக வரும் அந்த ஈஸ்வர பக்தியின் காரணத்தினாலேயும் நாம் புண்ணிய காரியங்களை செஞ்சு பொருளையும் சுகத்தையும் அனுபவிக்கிறதுனால மனசில் ஒரு பக்குவம் ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக விவேக வைராக்கியம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது அது வரும் அது வந்த உடனே நம்ம கர்மத்தை விடமாட்டோம் கர்மத்தை விடக்கூடாது அதை நிஷ்காமமாக பண்ணணும் எனக்கு இந்த லௌக்கிக சுகமோ லௌகிக்க பொருளோ வேண்டாம் அதெல்லாம் நான் நிறைய வாழ்க்கையில் சம்பாதிச்சு விட்டேன் பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஆனால் இது முழுமையானதும் கிடையாது இதில் மு நிறைவான சுகம் கிடைக்காது அதில் துக்கம் கலந்து தான் சுகத்தை அனுபவிக்கணும் எவ்வளவு வாழ்க்கையில் அனுபவித்தாலும் திருப்தி வரமாட்டேங்கிறது அது மாத்திரமில்லை அந்த பொருள்கள் அந்த உறவுகள்லாம் நம்மளை பந்தப்படுத்தி விடுறது நம்முடைய சுதந்திரம் கட்டுப்படுகிறது அதனால் முழுமையான ஒரு மன அமைதி கிடைக்கிறது இல்லை ஒரு விவேகம் வரும் அது ரொம்ப நாள் பண்ணின புண்ணியத்தினுடைய பலன் ஏன்னா நம்ம புண்ணியம் பண்ணி தான் இந்த உலக சுகத்தை அனுபவிக்கிறதுனால அது ஒரு சக்தி வர்றது நமக்கு அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நன்மையின் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் செயலை விடுறதில்லை அதை தர்மமாக பண்ணுறோம் ஆனால் பகவான்கிட்ட சொல்லிடுறோம் எனக்கு இந்த இகலோக சுகமோ பரலோக சுகமோ வேண்டாம் பகவானே எனக்கு மனசாந்தி வேணும் அதுக்கான ஞானம் வேணும் எனக்கும் இந்த வாழ்க்கைக்கும் சம்பந்தம் என்ன இந்த சம்பந்தம் உண்மைதானா இந்த மாதிரி தத்துவங்களையெல்லாம் புரிஞ்சு நான் வந்து அமைதி அடையணும் அதுக்காக எனக்கு மனம் தூய்மை ஆகணும் அந்த தூய்மைக்காக நான் செயல் விரும்புகிறேன் ஏன்னா சாஸ்திரம் சொல்லுகிறது உனக்கு நல்ல பக்குவம் வர்ற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் செயலை விட்டுவிடக்கூடாது உனக்கு உலகத்தில் ஆசை இல்லாட்டாலும் மனம் நன்றாக பக்குவம் அடைகிற வரைக்கும் நீ செயல் ஆக வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை நான் இந்தளவில் இன்றைக்கி சொல்லியிருக்கேன்